அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலும் தேசிய மாணவியல் இந்த சிந்தனை தலைப்பு மாற்றம் எந்த பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல குளிர்காலத்திற்கு பின் வசந்த காலம் போல இரவுக்கு பின் பகல் போல தோல்விக்கு பின் வெற்றி நிச்சயம் உண்டு இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்தது ஆனால் அவைகள் இப்பொழுது ஆம் பலர் வெற்றியின் மிக அருகில் வரும்போது சோர்ந்து போய் விட்டு பின்சன் சர்ச்சில் என்ற இங்கிலாந்து பிரதமர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேச எழுந்து ஒரு சோர்ந்து போகாதீர்கள் ஒரு சோர்ந்து போகாதீர்கள் ஒரு சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தாராம் ஆம் இதுதான் இன்றைய நாளின் முக்கியமான ஒரு சிந்தனை சேலாக ஒவ்வொரு உள்ளத்திலும் காணப்பட வேண்டும் தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல அது மாறக்கூடிய ஒன்று தோல்வியை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் வெற்றியை விரும்புவோம் ஆகவே தோல்வி ஒரு மாற்றத்தை சந்தித்து அதன் பின்பு ஒரு வெற்றியை நிச்சயமாகவே கொண்டு வரும் என்பதில் ஒரு உண்மை தன்மை உண்மைத்தன்மை அடங்கியிருக்கின்றது சிந்திப்போம் நாம் மாற்றத்தை தோல்வியிலிருந்து வெற்றிய நோக்கி நாம் செல்வோம் நன்றி